அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும் வெள்ளம் அதாவது வெள்ளம் எவ்வளவு அதிகமா இருக்கோ வெள்ளம் அத்தனைனா பெரிய பேரழிவு கொடுக்கக்கூடிய பழைய கால வெள்ளம்னு சொல்றோமே தண்ணீர் வெள்ளத்தனைய இடும்பை அப்படின்னா பெரிய அளவுல வரக்கூடிய துன்பங்களையும் அறிவுடையான் புத்திசாலி அறிவுள்ள ஒருவன் உள்ளத்தின் உள்ள கடும் தன் ஊக்கத்தினால் கடக்க முயன்றால் மனசுல அதை நன்றாக யோசிச்சு பார்த்தா போயிடும்னு ஒரு அர்த்தம் சொல்ற வழக்கம் ஆனால் இந்த இடத்துல உள்ளத்தின் சொன்னா உள்ளம்ங்கிறதே ஊக்கம்னு பல இடங்களில் நம்ம பார்த்தோம் ஊக்கம் உடைமையிலே பார்த்தோம் உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் பார்த்தோம் ஊக்கம்தான் உள்ளத்தின் உள்ள கெடும்னா ஊக்கத்தினால அதை நாம ஜெயிக்க முயற்சி பண்ணினா அத்தனை துன்பமும் இல்லாம போயிடும் அதான் மனசை பாதிக்க துன்பமே தோன்றாது அப்படின்னு அர்த்தம் ஆஹா வெள்ளத்தனே இடும்பை எவ்வளவு பெரிய துக்கம் வந்தாலும் புத்திசாலி ஊக்கத்தோட அதை ஜெயிக்கணும்னு நினைச்சான்னா ஜெயிச்சுடுவான் அப்படிங்கிறதான் அர்த்தம் மேலும் மேலும் அடுக்கி வரக்கூடிய துன்பங்களையெல்லாம் வெள்ளத்தனையே இடும்பை அப்படின்னு சொல்லுகிறார் அறிவுடையான் அப்படின்னு சொன்னதுனால அறியாமையினால வரக்கூடிய தீங்குகளை எல்லாம் தாங்கக்கூடிய ஆற்றல் உடையவன் என்பதையும் இங்கே உணர்த்தி இருக்கிறார் ஆற்றலை தரவல்லது ஊக்கம் என்பதனை உள்ளத்தின் உள்ளக்கெடும் என்று உபதேசித்தார் தேவகங்கையின் பெருவெள்ளம் சிவபிரானுடைய சடையில் ஒரு சிறு துளியாக அமைந்ததை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது இந்த விஷயம் முதல் ரெண்டு குரட்பாக்கள் முன்வினை பயனால் தோன்றும் துன்பத்தை அழிப்பதற்கு வழிமுறைகளை உபதேசித்திருக்கின்றன இந்த ரெண்டு குரட்பாக்கள்லேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால் ஜென்மாந்தரத்தில் நாம் பண்ணின பாபங்களால் இப்போ நமக்கு துக்கம் வந்தாலும் அந்த துக்கத்தை எப்படி நாம கடக்கணும் அப்படிங்கிறதுக்கான உபாயங்களை சொல்லி இருப்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் பகவத்கீதையில் பகவான் ரெண்டாவது அத்தியாயத்தில் பதினோரா ஸ்லோகத்தில் சொல்கிறார் அசோச்சியான் அன்வசோச்சஸஸ்தம் பிரஜாவாதாம்ஷ பாஷசே கதாசூன் அகதாசூம் நானுசோச்சந்தி பண்டிதாக இதையே இதற்கு மேற்கோளாக நாம் எடுத்துக்கலாம் இன்னும் பல ஸ்லோகங்கள் பகவத்கீதையில் இதை போன்று இருக்கின்றன அர்ஜுனா நீ கவலப்பட வேண்டவர்களை குறிச்சு கவலைப்படுகிறாய் அறிவாளி மாதிரி பேசுகிறாய் ஆனா அறிவாளிகள் எப்படி தெரியுமா இறந்தவர்களுக்கோ இருப்பவர்களுக்கோ கொஞ்சம் கூட கவலைப்படுறதில்லை பிராக்கெட்ல போட்டுக்கணும் நாம சந்தோஷப்படுறதும் இல்லை பின்னால சொல்ல போறார் அவர் ஒன்றை அடைந்த காலத்தில் மகிழாகாமல் அது அளவுக்கு மீறி கழிப்படையாமல் இருப்பவர் அதை இழந்த காலத்தில் வருந்து வரோ அப்படின்னு சொல்ல போறார் அது மாதிரி இங்கே புரிஞ்சுக்கணும் அறிவாளிகள் ஒருபொழுதும் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படுவதில்லை கவலைப்படுறதுன்னு ஆரம்பித்தாச்சுன்னா அதுக்கு முடிவே கிடையாது அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எப்படி அதை ஓவர் கம் பண்ணுறது எதை அதை எப்படி மேலோங்கி நாம் செல்வது அப்படின்னு திட்டமிட்டு செயல்படணுமே தவிர அதையே நினச்சி நாம் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு கவலையிலேயே உழலக்கூடாது என்பது விஷயம் பாரதியார் சொன்னார் துன்பமே இயற்கை என்னும் சொல்லை மறந்துடுவோம் அப்படின்னு வாழ்க்கையில துன்பம் வர்றது எல்லாருக்கும் சகஜந்தானே பா அப்படிங்கிற சொல்லவே சொல்லாதேங்கிற யார் சொன்னா எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா அதை நினைச்சு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு துக்கத்தை எடுத்து கொண்டாடுற அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லி இருக்கிறார் பாரதியாரும் இனி பதவரை பார்க்கலாம் அறிவுடையான் வாழ்க்கையின் இருமை தன்மைகளை ஆராய்ந்த தெளிந்த அறிவை உடையவன் உள்ளத்தின் ஊக்கத்தின் துணை கொண்டு உள்ள இடையூறுகளை நீக்க முயலும் பொழுது வெள்ளத்தனைய கரைகாண முடியாத வெள்ளத்தை போன்ற இடும்பை துன்பங்கள் அனைத்தும் கெடும் அறிவு ஊக்கம் முயற்சி ஆகியவற்றால் அழிந்தே விடும் வாழ்க்கையின் இருமைத்தன்மைகளை ஆராய்ந்த தெளிந்த அறிவை உடையவன் ஊக்கத்தின் துணை கொண்டு இடையூறுகளை நீக்க முயலும் பொழுது கரைகாண முடியாத வெள்ளத்தை போன்ற துன்பங்கள் வந்தாலும் அனைத்தும் அறிவு ஊக்கம் முயற்சி ஆகியவற்றால் அழிந்தே விடும் துன்பம் வந்த இடத்து அது மனத்தின் குணங்களுள் ஒன்று நிலைத்திருப்பது அன்று என்று கருதுபவர்க்கு அது விரைந்து கெடும் என்பதுதான் இங்கே உள்ளார்ந்த கருத்து பொருள் வெள்ளனையான்தபுடினந்த மகாஸ்வாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு